நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டு உலகில் முதல் முறையாக பிரிட்டன் நாட்டு பிரதமர் கோவிட் நைன்டீன் என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் மூன்று மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதின் நிலவரப்படி இந்தியாவில் கோவிட் நைன்டீன் என்ற நோயால் பாதிக்கப்படாத மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிரெஞ்சு இந்தியாவின் சாமுவேல் பேப்பிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டு பிரதம மந்திரியின் உச்சவாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று எந்த நாடு இந்தியாவிற்கு தடையின்றி பெட்ரோலிய திரவ எரிவாயு பொருட்களை அனுப்ப உள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்